அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பணிவுடையன் இன் சொலநாதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற ஒருவர்க்கு பணிவுடையவனாகவும் இனிமையாக பேசுபவனாகவும் இருப்பதுதான் சிறந்த அணிகலன் ஆபரணமாகும் மற்ற பிற ஒருவர்க்கு அணி அல்ல இதைத் தவிர பணிவில்லாமலும் இனிமையாக பேசாமலும் இருப்பது ஆபரணமாக ஆகாது மாறாகவும் சொல்லலாம் கர்வமுடையவனாகவும் கடுமையாக பேசுவவனாகவும் இருக்கின்ற தன்மை ஆபரணமாக ஆகாது ஆக புறத்தில் நாம் அணியக்கூடிய ஆபரணங்கள் அதாவது பொன்னால் ரத்தனங்களால் போட்டுக்கிற ஆபரணங்கள்லாம் உண்மையிலேயே அணிகள் ஆகாது அது நம்ம கூடயும் வராது இந்த குணங்களெல்லாம் உயிரோட உள்ளத்தோட அடுத்த பிறவிக்கும் பயண கொடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும் என்பது கருத்து ஒருத்தனுக்கு இயல்பாக அமைந்திருக்கக்கூடிய உடல் அந்த உடலை ஆடைகளாலேயும் ஆபரணங்களாலேயும் அலங்காரம் பண்ணிக்கொள்கிறது செயற்கை அழகு இங்கே என்ன சொல்லுகிறார் திருவள்ளுவர் எவ்வளவுதான் ஒரு மனிதன் தன்னை ஆடை ஆபரணங்களால் அழகு செய்து கொண்டாலும் பிறருடைய மனத்தினை மகிழச் கூடிய பணிவு அப்படிங்கிற அக அழகும் அந்த குணம் பிறரையும் தன்னையும் மகிழச் செய்யும் இனிமையான சொற்கள் என்னும் புற அழகும் அதாவது பேசுறதுங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் மனசில் இருக்கிற பணிவு இந்த அழகும் சேராதபோது மற்றவர்கள் அவன் எவ்வளவுதான் தன்னை அலங்காரம் பண்ணி கொண்டாலும் மதிக்க மாட்டார்கள் அறிவுள்ளவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்பது கருத்து அறிவிலும் பண்பிலும் உயர்ந்தவர்கள் மதிக்க மாட்டார்கள் அறிவு பண்பு இல்லாதவர்கள் தான் அவர் அந்த மாதிரி புறவேஷத்தை கண்டு மதிப்பு தருவார்கள் ஆக பிறர் நம்மை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் போட்டுக்கிற ஆபரணங்கள்னால் பெரியோர்களால் மதிக்கப்படாதுங்கிற போது அந்த ஆபரணங்கள் பிரயோஜனம் இல்லை எல்லாரையும் மதிக்க செய்யக்கூடிய பணிவும் இனிமையான சொற்களும் தான் உண்மையான ஆபரணம் அணி அணின்னு சொன்னால் ஆபரணம்னு சம்ஸ்கிருதத்தில் பேர் தமிழில் அணின்னு பேர் இந்த நாலாவது குரட்பா அஞ்சாவது குரட்பா இந்த ரெண்டு குரட்பாக்களும் இனிமையாக பேசக்கூடியவர்களுடைய பிரயோஜனத்தை இந்த உலகத்திலேயே அடையக்கூடிய பலன் அதாவது இம்மை பயன் சொல்லப்பட்டது உபதேசிக்கப்பட்டது உண்மையான இனிமையான அழகு செய்யக்கூடியது தான் அணின்னு சொல்லுவார்கள் இங்கே இனியவை சொல்கிறது தான் இங்கே கருத்து இருந்தாலும் இனிமையை சொல்லணும்னா பணிவுங்கிற குணம் இருந்தால் தான் இனிமையான சொற்களும் வருங்கிறது குறிப்பு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாவது திருவள்ளுவர் பெருமான் உபதேசிப்பார் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை விண்ன்னு சொல்லுவார் பெருமை என்றைக்கும் பணிவோடையும் அடக்கத்தோடையும் இனிமையான சொற்களோடையும் சிறந்து விளங்கும் சிறுமை அதாவது அல்பமான தன்மைங்கிறது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வார்கள் என்று அங்கே சொல்லி இருக்கிறார் நீதி சதக்கம் உபதேசிக்கிறது பணிவுங்கிற ஒரு குணம் இருந்தால் வேற எந்த ஆபரணமும் தேவையே இல்லை என்று சொல்லுகிறது பதினேழாவது ஸ்லோகம் பதவரை படிக்கலாம் ஒருவனுக்கு அணி அணியாக அல்லது ஆபரணமாக விளங்குவது பணிவுடையன் பணிவு என்னும் நற்பண்பை உடைய தன்மையும் இன்சொலன் அனைவரிடத்திலும் இனிமையான சொற்களை சொல்லுகின்ற தன்மை ஆதல் இருப்பதுதான் ஆகும் பிற இவ்விரண்டிற்கும் வேறான உடம்பில் அணியக்கூடிய பிற அணிகலன்கள் அல்ல அணிகலன்களாக அல்லது ஆபரணங்களாக கருதப்பட மாட்டாது மற்றங்கிற சொல் அசை பொருளற்றது ஒருவனுக்கு அணியாக அல்லது ஆபரணமாக விளங்குவது என்பது பணிவு என்னும் நற்குணத்தன்மையும் எல்லோரிடத்திலும் இனிமையான சொற்களை கூறுகின்ற தன்மையும் உடையதாக இருப்பதுதான் ஆகும் இந்த இரண்டிற்கும் வேறாக உடம்பில் அணியக்கூடிய ஆபரணங்கள் அல்லது அணிகலன்கள் அணிகலன்களாக கருதப்பட மாட்டாது அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியோர்களால் என்று நாம் சேர்த்து வேண்டும் பணிவுடையன் இன் சொலநாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனித தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்